வணக்கம் நெய் கிரி நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் முப்பத்தி ஒராம் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பென்சில்வேனியாவில் ஜான்ஸ்டோன் நகரில் அணைக்கட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தற்போதைய பாகிஸ்தானின் குவேட்டா என்ற இடத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானிய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் சிட்னி நகரை தாக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா காமன்வெல்த் அமைப்பில் விலகியது மேலும் தென்னாப்பிரிக்கா குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரு நாட்டில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ங்கே என்ற நகரம் முழுமையாக புதையுண்டதில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு கனடாவில் நியூ பிரன்ஸ்விகையும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் கன்பெடரேசன் பிரிட்ஜ் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் நள்ளிரவில் இலங்கை காவல்துறையினரின் வன்முறைகள் ஆரம்பமாயின யாழ் பொது நூலகம் அடுத்த நாள் எரியொட்டி கொளுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு டொரோண்டோ தமிழியல் ஆரம்பமானது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வால்ட் விட்மன் அமெரிக்க கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பங்கஜ் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீலவானன் ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாரன் பாக்போக் ஐவரி கோஸ்டின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோஷான் மகனம இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜோசப் மேற்கத்திய இசையறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் அப்ரஹாம் திரைப்பட இயக்குநர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுபாஷ் குப்தே இந்திய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐயா துறை இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் இந்நாளின் சிறப்புகள் புகையிலை எதிர்ப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே